திருமுகம் ஐந்து இறை எண்ணம் எஞ்சாத உலகியல் சிவமயம் சிரஞ்சீவி இரத்தின முதலியார் அவர்களுக்கு நடராஜ அனுகிரகத்தால் சிவக்யானமும் தீர்க்காயுளும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாவதாக தங்கள் மனக்கோளத்தை காண கொடுத்து இருந்தாலும் கேட்டு மகிழும்படி பெற்றேன் தங்கள் சுபசரித்திர விபவங்களை அடிக்கடி தெரிவிக்க வேண்டும் தாங்கள் சிவ சிந்தனையை விடாமல் சர்வ ஜாக்கிரதையோடு லௌகீகத்தை நடத்தி வர வேண்டும் அயலார் யாராவது இவ்விடம் வருகின்றவர்களிடத்தில் ஒன்று அல்லது இரண்டு லாங் கிளாத்து பீசு வாங்கி அனுப்பினால் அதன் கிரயத்தை பின்பு செலுத்திவிடலாம் இதற்கு பிரயாசம் வேண்டாம் இதற்குள் வைத்த கடிதங்களில் ஒன்று மகாராஜராஜஸ்ரீ சூரிசெட்டியார் சோமுசெட்டியார் வசம் கொடுக்க வேண்டும் தாங்களே போய் கொடுக்க வேண்டும் கேட்டால் மனிதர் மூலியமாக வந்ததாக சொல்ல வேண்டும் மற்றொன்று நாயக்கர் வாழ் தாயாரிருக்கிற ராணிப்பேட்டைக்கு தபால் மூலமாக அனுப்ப வேண்டும் நான் இன்னும் சில நாள் பொறுத்து வருகின்றேன் வேணும் இது ரகசியம் இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் ஆடி பதினாறு ஆறுமுகப்பிள்ளை அத்தான் கடிதம் கிருஷ்ணப்பநாயக்கர் அக்கராரம் இராமாஞ்சு கட்டட திரு கீழண்டை வாடை செல்லப்ப முதலியார்க்கு கடிதம் சேர்க்க வேண்டும் இஃது நல்லண்ண முதலியார் திரு சுப்புராய பிள்ளை வீட்டுக்கு எதிர்வீடு மகாராஜ ஸ்ரீ இரத்தின முதலியார் அவர்களுக்கு